சீரராஜ் சொல்லும் போது சீர்கவி என் ஆசான் வீரராக விற்கப்போகிறார் அருள்மிகே காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமனத்தூர் கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்களுமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர் ஒளி செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர் உபயதாரர்களான வைஷால் வீதியை திருமதி லட்சுமிபாய் அம்மையார் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமர்களை இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான்காவது துவந்த அந்தகேத்து மலினைகாத்மனாந்தன பரம் பங்க பிரபோதம் கர்த்தா நிசிரேயசானி நது கலு ய கேவலம் வாசராணாம் ஏகோ ஊர்ஜம் இச்சா விஹித பகு பிஹத் விஸ்வகாரியோ அரியமா வக இந்த ஸ்லோகத்திலே நான் இது நாள் வரை உங்களுக்கு சொல்லி வந்த ஒரு விஷயத்தை இவர் சொல்லுகிறார் சூரியன் உதைப்பதனாலே பொழுது விடுகிறதுன்னு மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அநேக ஆயிரம் காரியங்கள் நடக்கின்றன சூரிய உதயத்துக்கும் எத்தனையோ சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அறியாத மூடர்கள் இரவு போய் பகல் வந்து விட்டது சந்திரன் போய் சூரியன் வந்து விட்டான் என்று மட்டும் புரிந்து கொள்கிறார்கள் ஆனா ஒரு சூரிய உதயத்துல ஏராளமான சம்பவங்கள் நிகழ்கின்றன எத்தனையோ மாற்றங்கள் நடக்கிற காரியங்களிலே காலத்தின் ஓட்டத்திலே எவ்வளவோ நடக்குது அப்படின்னு சொல்ல வர துவாந்தஸ் செய்யவ அந்தகேத்துர் ந பவதி மலினை காத்மனகா துவாந்த அப்படின்னா இருட்டுன்னு இருள் போவதற்கு மட்டும் சூரியன் காரணம் இல்லை பாவங்கள் போவதற்கும் சூரியன் தான் காரணமாகிறான் அப்படிங்கிறார் அந்தகேத்து அப்படின்னா முடிவுக்கு காரணம்னு அர்த்தம் அந்தன முடிவு ஹேத்துனா காரணம் துவாந்தஸ் ஏவ அந்தகேத்து இருளுக்கு மட்டும் முடிவதற்கு காரணமில்லை நபதி ஆவதில்லை மலினை காத்மனக மலினை காத்மனக அப்படின்னா மிக கருப்பானு அர்த்தம் மலினம்னா கருப்பு மலினை காத்மனக மிக கன்னங்கரேர் என்று இருக்கக்கூடிய இருள் முடிவதற்கு மட்டுமா சூரிய உதயம் காரணமாகிறது அப்படின்னு கேட்கிறாரு ஏன்னா நமக்கு இம்மீடியட்டாக தெரியக்கூடிய விஷயம்தான் கண்ணுக்கு படும் இருட்டு போகுது பகல் வருது இதுதான் நமக்கு உடனே தெரியுது ஆனால் மறைமுகமாக எவ்வளவோ நடக்குது இப்போ அலோபதி மருந்துக்கும் ஆயுர்வேத மருந்துக்கும் இதுதான் வித்தியாசம் ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு பவர்ஃபுல் மெடிசினோ மாத்திரையே போட்டிங்கன்னா உடனே நின்றுடும் ஜரம் தள்ளுவலும் நின்றுடும் ஆயுர்வேதம் வந்து கொஞ்சம் டிலேய்டாக குணம் காட்டும் ஆனால் நல்லதுகள் பலதும் செய்யும் ஆனால் அலோபதி அந்த ஒரு காரியம் மட்டும் செய்யும் பால் தேன் பேரிச்சம்பழம்னு மூன்று பொருள் சொல்றாங்க பால விட பத்து மடங்கு தேன் சத்து நிறைந்ததான் தேனை விட ரெண்டு மடங்கு பேரிச்சம்பளம் சத்து நிறைந்ததான் அதனால முனிவர்கள் வெறும் பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிட்டு ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அது என்ன பண்ணுதுன்னு சொன்ன மறைமுகமாக உடம்புக்கு தேவையான எல்லா வகைச் சொத்துக்களையும் கொடுக்கிறது அது நமக்கு வெளியே தெரியறதில்லை இப்போ காம்பிளான் சாப்பிட்றோம் காம்பிளான் சாப்பிட்டா உடனே சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு குளுக்கோஸ் சாப்பிட்டா உடனே சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அது உடனே இமீடியட்டாக கண்ணுக்கு தெரியுது ஆனா மறைமுகமாக நீண்ட நாள் நமக்கு நன்மை செய்யக்கூடிய சில மூலிகை பக்குவங்களை நாம் மதிப்பதில்லை அது மாதிரி இவர் என்ன சொல்றார் இருட்டு போறது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா மலினை காத்மனக துவாந்தசியவ அந்தகேத்துனா பவதி மிக கருமை நிறைந்த மலினம்ங்கிறதுக்கு சாதாரணமாக அழுக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல இருட்டினுடைய கருப்பை குறிக்கிறார் அழுக்கு உடம்பை கெடுக்கக்கூடியது வேண்டாதது எல்லாம் வந்து மலினம் என்று சொல்லப்படும் சில இலக்கியங்கள் சீப் லிட்ரேச்சரை மலினமான இலக்கியம் அப்படிமா மஞ்சள் பத்திரிகை ஆபாச பத்திரிகை அதை சொல்லும் போது மலினம் அப்படிமா மலினம்னா மலிவுன்னு அர்த்தம் இல்லை மிக அழுக்கு நிறைந்ததுன்னு அர்த்தம் ரொம்பவும் கெடுதல் விளைவிக்க கூடியதுன்னு அர்த்தம் நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் சிகரெட்ல வந்து நிக்கோட்டின்னு ஒரு விஷப்பொருள் இருக்குதுன்னு இல்ல நிக்கோட்டின் மாதிரி இன்னும் ஏகப்பட்டது இருக்குதான் அதாவது பைரிடின் அம்மோனியா இன்னும் என்னன்னோ சொலாம் பதினெட்டு வகையான விஷ அச்சப்பொருள்கள் புகையிலையில இருக்குது அதை நீங்க ஒரு உறிஞ்சி விட்டீங்கன்னா யூ ஆர் கில்லிங் யுவர் செல்ஃப் அப்படியும் உங்களை நீங்களே பீரங்கினால சுட்டுக்கிறீங்க எல்லாம் மலினம் உடம்பு சுறுசுறுப்பா இயங்கணும் அப்படின்னு சொன்னா ரத்த குழாய்கள்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அதுல ஆங்காங்க அடைப்பு வருதுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா விதமான வியாதிகள் வரும் இந்த நிக்கோட்டின் போன்றவை மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் கெடுக்கின்றன மலிணை ஆத்மனக ஆத்மனகன அழுக்கை உள்ளே கொண்டிருப்பது இங்கே கரு நிறத்தை இருளை உள்ளே கொண்டிருக்கக்கூடிய துவாந்தம் மிக அடர்த்தியான கருப்பு இரவு நேரத்துல அமாவாசை நேரத்துல பாத்தீங்கன்னா கண்ணில் வந்து இருட்டு அப்புறம் மாதிரி இருக்கும் அவ்வளவு திக் டார்க்னஸ் டென்ஸ் டார்க்னஸ் அதை தான் வந்து மலிணை காத்மனஹார் இதையே இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு அப்படின்னா அதுக்கு அடுத்தாப்புல அதே வரியில் சொல்றார் பாப்மனோ அப்ப பாப்மன அப்படின்னு சொன்னா பாவங்கள்னு அர்த்தம் பாவங்களையும் போக்குகிறது இருளை மட்டுமா போக்குது பாவத்தையும் போக்குதுங்கிறார் இந்த பாவங்கிற வாரத்தை பின்னால வரப்போகுதுங்கிறதுக்காக தான் அவர் வந்து முதல்ல துவாந்த மலின மலினை காத்மன துவாந்தார் மிக மலினமான இருட்டு கருமை நிறைந்த இருட்டு ரொம்ப மனசுல பாவமான எண்ணங்கள் இருக்கிறாங்க வச்சுங்களேன் அவங்க மனசையும் அழுக்கான மனசு கருப்பான மனசு இருட்டான மனசுன்னு தான் சொல்லுவோம் ரொம்ப நல்ல மனசனை பத்தி பேசுற போது உங்க மனசு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றன் ரசல் ஒரு தடவை சொன்னார் பிறர் மனதில் இருக்கும் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு வந்துவிட்டால் என்னடாகும்னா முதலில் நாம் அநேகம் நண்பர்களை இழக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நல்லவங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அவங்களுடைய மனசுல இருக்கிற எண்ணம்லாம் என்னன்னு உடனே தெரிஞ்சிடும் இல்லையா நம்ம நண்பர்களை இழக்க வேண்டி இருக்கும் பல உறவினர்களை இழக்க வேண்டி இருக்கும் எனக்கு மாமா ஒருத்தர் இருக்கார் ரொம்ப ஆப்தர் ரொம்ப வேண்டியவர் நினைச்சிக்கிட்டு இருப்போம் பிறர் உள்ளத்தின் இருளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அடையாப்பா அந்த மாமா ஆபத்தான ஆள்டா அப்படின்னு தெரிஞ்சுப்போம் நெஞ்ச போன உலகத்தில் நமக்கு நண்பர்களே இருக்க மாட்டார்கள் எல்லோருமே சுயநலமான ஒரு நோக்கத்துடனே வாழ்க்கையில படுகிறாங்க இல்லையா அதுதான் சொல்றார் பாப்மனோ அபி இந்த பாப்மனா என்றால் பாவங்கள் பகவானாலே கூடாது தடுக்கப்பட்ட பாவங்கள் அவர் என்ன கண்ணோட்டத்திலே சிலதை தப்புன்னு சொல்றாரு பகவான் கூடாதுன்னு சொல்றதுதான் நாம வந்து பாவம்னு சொல்றோம் ஒத்தனை கொல்லாதே அப்படிங்கிறார் கொல்ல செஞ்சா பாவம் பகவான் என்ன கண்ணோட்டத்திலே சிலவற்றை கூடாது என்று சொல்லுகிறார் என்ன கண்ணோட்டத்திலே சிலவற்றை செய்யலாம் என்கிறார் என்றால் இந்த ஜீவாத்மா படிப்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலையும் இரக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பிற உயிர்கள் மீது இறக்கப்பட கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காகத்தான் இவர் பல சட்டங்கள் போட்டு இது பாவம் அது புண்ணியமும் வைக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சுயநல தேவைகளை குறைச்சிக்கிறதுக்கும் உன் அறிவை வந்து ஆணவத்தினால் மண்ட விடாதபடி உன்ன காத்துக் கொள்வதற்கும் இந்த சட்டங்கள் உதவுங்க ஆச்சார அனுஷ்டானங்கள் பாவபுண்ணியங்கள் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நாம் கடைபிடித்தால் உடனடியாக என்ன கிடைக்கும்னு ஒருத்தர் கேட்டார் நீங்க சொல்றீங்க பூர்வ ஜென்ம கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் உடனே ரிசல்ட் தெரியாது இப்ப நான் இன்னைக்கு காலையிலிருந்து பத்து விச பொய் சொல்ல வேண்டிய வாய்ப்பு வந்து கூட பொய் சொல்லல இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவ்வளவு நல்லவனாக இருந்திருக்கிறேன் நாளை காலையில் எனக்கு என்னெங்க ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே காட்ட முடியாது அப்போ அந்த புனிதனால என்னெங்க பிரயோஜனம் நமக்கு உடனடியாக ரிசல்ட் தெரியாத ஒரு மன அடக்கத்தினால என்ன பிரயோஜனம் அதுதான் பெரியவங்க சொன்னாங்க இந்த மன அடக்கங்களை கடைபிடிக்கிற போது நீ கீழ்மட்ட மனிதனாக இருக்கும் நிலையிலிருந்து மேல்மட்ட மனிதனாக படிப்படியாக உயர்கிறாய் உயர்கிறனால என்ன லாபம்னு அந்த லெவலுக்கு நீங்கள் உயர உயர ஆண்டவன் கூப்பிட்ட உடனே சீக்கிரமா வருவான் நீங்க நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே வந்து கேட்பான் என்ன வேணும் எதுக்காக கூப்பிட்ட அப்படின்னு கேட்பான் நீங்க கீழ்மட்டம் மாந்தனாக உள்ளத்திலே விலங்குத்தன்மை நிறைந்தவனாக இருந்தா நீங்க அஷ்டாட்சரம் ஜபிச்சா என்ன காயத்ரி ஜபிச்சா என்ன துவயம் ஜபிச்சா என்ன கோவில் ஆயிரத்தெட்டு சுத்து சுத்தனா என்ன அவன் வரப்போறது இல்லை பகவானை மந்திரங்களால் மட்டும் அழைத்தால் பத்தாது மனப்பக்குவத்தினாலும் அழைக்க வேண்டும் அதில் மனசு சுத்தமாக இருக்கணும் மன பாவங்கள் நீங்கள் வேணுங்கிற பாப்மனோ அபி என்றால் பாவங்களும் போகின்றன எப்படி போகின்றன அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு நாலு மணிக்கு முடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ராத்திரி பூரா அவங்க மனசில் சில காமாந்தகாரமான ஆத்திரமான சில எண்ணங்கள் இருக்குன்னா சூரியோதயம் ஆன உடனே ஆறு ஆறரை மணிக்கு அந்த மனசு மாறுத நீங்களே பார்ப்பீங்க திடீர்னு சாத்விகமான எண்ணம் வரும் அது கிடக்குது போ அப்படின்னு வேறு வேலையை பார்க்குறதுக்கு ஒரு எண்ணம் வரும் சூரியன் உதிக்கிற போது தமோ குணத்தை விரட்டி ரஜோகுணத்தை விரட்டி சாத்விக புத்தி அது கொடுக்குது பாவங்களை அது போக்குது இங்கே இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் கிருஷ்ணா கவுர்ன்னு ஒருத்தர் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போய் ஒரு யோகா சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த யோகா சென்டர்ல இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எல்லாம் காட்டும்படியா சில ஆசனங்கள்லாம் சொல்லி கொடுத்து அங்கே வர்ற வெள்ளக்கார சிஷியங்களுக்கெல்லாம் பிரதானமாக சைவ உணவு அவர் பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இங்க இருக்கிறத விட அதிகமான பயங்கரமா குறைஞ்சு போச்சு இவங்களுக்கே ஒரு ஆச்சரியமா போச்சு என்னடா இது நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து செயல் எழுந்து போனார்களா இல்ல நமக்கு தெரியாம குற்றங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லி வழக்கமா ஸ்டேஷனுக்கு வருவாங்க லாக் அப்புக்கு அவன் நாலஞ்சு பேர் போய் வீட்டில் போய் பார்த்து ஏன் ராஜா வரமாட்டேங்கிற இப்ப ஸ்டேஜனுக்கு அப்படின்னா நான் இந்தியன் கிருஷ்ணா கவர்மெண்ட் யோகா சென்டருக்கு ஜாயின் பண்ணதுல இருந்து நான் வெஜிடேரியனா மாறிட்டேன் நான் வெஜிடேரியனா மாறின பிறகு எனக்கு அடிக்க தோண மாட்டேங்குது சுட தோண மாட்டேங்குது ஒம்பிளுக்கு தோண மாட்டேங்குது நான் நல்லவனா மாறிட்டேன் அப்படின்னா இப்படிதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இவங்களை பத்தி தெரிய வந்ததுதான் அதுக்கப்புறம் வந்து குற்றப்பத்திரிகையை பாக்கிற போது ஐம்பது சதவிகிதத்துக்கு மேலே குற்றவாளிகளுடைய குற்றமான பான்மை இவரால் குறைஞ்சிருக்குறத கண்டுபிடிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவரை கூப்பிட்டு ஆனர் பண்ணி தயவு பண்ணி இங்க முழு அமெரிக்காவையும் வெஜிடேரியனா மாற்றிட்டு போங்க நீங்க இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்போ பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அதே சமயத்தில் பாவத்தை தூண்டக்கூடிய ஆகாரத்தை இருந்தா எப்படி உங்க மனசு திறந்த போது அதனால இந்த சூரியனுடைய உதயமானது என்ன பண்ணுதுன்னா சாத்வீக குணத்தை கொடுக்குது ஆனா அந்த சாத்வீக குணத்தை நீங்க ஸ்டெடியா மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும்ல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குதோ அதை செய்யக்கூடாது செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதை செய்யணும் அப்ப அதை உள்ளத்தை தருகிறான் பாப்மனோ அப்பி அப்போ ஆல்சோனே அந்த ஹேத்துன பதி மலினை காத்மனஹ பாப்மனோ அப்பி சூரிய உதயமானது இருளை மட்டும் போக்கவில்லை உள்ளத்தின் பாவங்களையும் போக்குகிறது அடுத்த பாருங்க பாஜாம் அப்படிங்கிறதுக்கு பாதம்னா ஒரு அர்த்தம் திருவடிகள் இன்னொரு அர்த்தம் மலைகள் சூரியன் உதிக்கிற போது சூரியனுக்கு திருவடிகள் ஆக இருப்பதாக காட்சி அளிக்கிறது சின்ன சின்ன மலைகள் சூரியன் இன்னும் வரை சொன்ன விட்டு மேல வரல ஏறக்குறைய பூமி மட்டத்துலதான் இருக்கணும் அந்த பேக்ரவுண்ட்ல நீங்க பாக்குற போது சின்ன சின்ன மலைகள்னா சூரியனுக்கு கால் மாதிரி தெரியுதான் அந்த சூரியனுடைய கால் அருகே இருக்கக்கூடிய பொய்கைகளின் தாமரைகளை மலர் வைக்கிறது முதல்ல இதை நாம எல்லாரும் பாக்குறோம் ஆனா இதுதான் உங்க கண்ணுக்கு படுது இன்னொன்னு பண்ணுதான் அது என்னடா அப்படின்னு சொன்ன பிரபோதம் கொடுக்கறதுங்கிறார் அதாவது பிரபோதம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் தாமரையின் மலர்ச்சியையும் பிரபோதம்னு சொல்லுவாங்க ஞானத்தின் மலர்ச்சி ஒருதான் அஜானியா இருந்துட்டு திடீர்னு ஞானம் அவனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அவனுக்கும் பிரபோதம் போதம் அப்படிதான் புத்தம் அப்படின்னால அறிவு நிறுத்தம் புத்தருக்கு அந்த பேர் வந்த காரணமே அவருக்கு போதி மரம் என்றால் ஞானம் கொடுக்கக்கூடிய மரம் போதி மரம்னா என்னமோ நினைச்சிட்டு இருக்காருங்க அஸ்வத்த மரம் அரச மரம் தான் அரச மரத்துக்கு அந்த குணம் இருக்கு அந்த போதி மரத்துல அடியில் உட்காந்து தவம் இவருக்கு ஞானம் ஏற்பட்டுதான் அதனால இவருக்கு புத்தி ஏற்பட்டதுனாலே புத்தர் அப்படின்னு பேர் இன்னும் பௌத்த மரத்தில் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் அனைவருமே புத்தர் ஆகலாம் யாரெல்லாம் அந்த நிலையை அடைகிறீங்களோ அவங்களெல்லாம் புத்தர் அப்படின்னு ஒரு கோட்பாடு அப்படி இவர் என்ன சொல்றார் பாதத்தை அண்டி இருக்கக்கூடிய தாமரைகளுக்கு மட்டுமா அவன் மகிழ்ச்சி தருகிறான் பங்கஜம்னா தாமரை பங்கஜம்ங்கிற பேரு ஏன் வந்தது அப்படின்னா பங்கன்னா சேரு சகதின்னு அர்த்தம் ஜேன்னா உற்பத்தி தாமரை சேத்துலையும் சகதியிலையும் உற்பத்தி செற்றிலே மலர்ந்து செந்தாமரைன்னு சொல்றாங்கல்ல பங்கஜானம் பிரபோதம் ஜனகதி ஜனகத்தின்னா உருவாக்குகிறது இப்ப சாதாரண ஒரு விவசாயி வந்து விளைச்சல் கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க விவசாயம் பண்ணி அதுவும் ஜனகதின்னு சொல்லலாம் உற்பத்தி பண்ணுகிறான்னு அர்த்தம் ஜனகதி இன்னைக்கு உலகத்திலேயே அதிக அளவு ஆப்பிள் உற்பத்தி பண்ணக்கூடிய பத்து நாடுகளில் இந்தியா ஒண்ணா இருக்கு எத்தனையோ லட்சம் டன்கள் ஆப்பிள் இந்தியாவில் உற்பத்தி ஆகுறான் இப்போ கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பிர முதலில் தெரியக்கூடிய பாதமாகிய மலைகள் உபாந்த அருகே பாஜாம் அடைந்திருக்கிற பங்கஜானாம் தாமரைகளுக்கு பிரபோதம் பிரபோதம் என்றால் மகிழ்ச்சியை தருகிறான் அஜ்ஞானிகளுக்கு ஞானத்தை தருகிறான் அப்படிங்கிறார் பகவான் கிட்ட போனா உடனே வந்து ஞானம் வந்துராது இப்ப கோவில்ல ஒவ்வா எல்லாம் தலைகளா தூங்குது அதுக்காக ஞானம் வந்துருதா புறாவெல்லாம் சதம் போட்டுருக்கு அதுக்கெல்லாம் மோச்சம் வந்துருதா இல்ல கோவிலுக்கு வந்தால் பத்தாது பகவானுடைய திருவடிகளை அடைய வேண்டும் கோவிலுக்கு போனால் ஒரு புண்ணியம் உண்டு வஸ்துவ புண்ணியம் இருக்கு ஆனால் அது ரொம்ப லைட்டானது மீகர் ஸ்ட்ரென்த் உள்ளது உடனடியாக எலக்ட்ரிசிட்டி மாதிரி உங்களுக்கு பலன் போயணும்னா அவன் பாதங்களை அடைய வேண்டும் அவனை தேடி திருவடியாக சேர வேண்டும்ங்கிற கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலுக்கு போனீங்கன்னா ஜேஷ்டாபிஷேக மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா படிகள் இறங்கி போகும் அங்கே போனால் அவர் சீனிவாச பெருமாள் அவருக்கு பாதாள சீனிவாசன் பேர் அப்படி தேடி வந்து என்னை கும்பிடுங்க அப்போ அவங்களுக்கு அருள் செய்கிறேன் திருப்பதியில மேலே ஏழு மலை தாண்டி அங்கே போனால் தான் அவர் அருள் செய்கிறார் அப்போ தன் திருவடிகளை அடைந்தவர்களுக்கு அருள் செய்கிறார் சிலர் மடத்தனமா பேசிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு அப்பான்னு சொன்னா அவர் காலில் விழுந்து கும்பிட்டா எனக்கு அவர் நல்லது செய்வாருன்னு அந்த அப்பா எனக்கு வேண்டாம் எந்த தகப்பன் மகனுடைய தேவையை தானே உணர்ந்து தேடி அருள் செய்கிறானோ அவன் தான் தகப்பன் அப்படின்னு இவங்க தப்பா பேசுறாங்க என்னடான வீட்டு தகப்பனும் அந்த வைகுண்ட தகப்பனும் ஒன்றும் இல்லை இந்த வைகுண்ட தகப்பனுக்கு எல்லாருமே தானே பிள்ளைகள் நீ உன்னுடைய சகோதரர்களுக்கு செய்த கொடுமைகளைத்தானே அவன் பாவம்னு சொல்லி எதுக்காக தண்டிக்கிறான் அப்ப நீ அவன் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் அவன் அருள் செய்வான் சும்மா அறுவை செய்ய மாட்டான் ஆனால் திருவடிகளை வந்து அடைந்தவர்களுக்கு ஞானத்தை கொடுக்குறான் அதே சமயத்தில் திருவிடி அருகே இருக்கக்கூடிய தாமரைகளுக்கு மகிழ்ச்சியை தருகிறான் அதே கும்பகோணம் சாரங்கம்பாணி கோவிலில் மேட்டு சீனிவாசன் ஒருத்தருக்கார் ஒரு இடத்துல வயரம்மா சீனிவாசன் இருப்பார் அங்க போய் சேவிக்கணும் பாதாள சீனிவாசன் இறங்கி சேவிக்கணும் இந்த ரெண்டு சீனிவாசனையும் ரெண்டு விதமான நோக்கங்களுக்கு பக்தர்கள் சேவிப்பார்கள் இப்படி நாம தானே தேடி போக வேண்டி அதனாலே பாத உபாந்த பாதத்தின் அருகே வந்து அடைந்தவர்களுக்கு அவர் என்ன பண்றார் பிரபோதம் மலர்ச்சியை அறிவை தருகிறான் நாம் அருகே இருப்போம் நமக்கு அந்த ஞானம் தோணாது இப்போ ஆழ்வார் துறைநகரில் இருந்த நம்ம ஆழ்வாருடைய மகிமையை அந்த ஊரில் இருந்து ஜனங்களுக்கு தெரியலையே எங்கேயோ இருந்த மதுரகவிகள் வந்து பார்த்து அவரை பரீட்சை பண்ணி அவர் பெரிய பாசுரங்களை தரக்கூடிய ஆழ்வர் தவையாழ்வார் என்று கண்டுபிடிச்ச அவர் தானே அதனால ஒரு பாப்புலரான ஒரு கருத்தொன்று உண்டு ஒரு குளத்தில் தாமரப்பூ அந்த தாமரப்பூவில் இனிப்பான தேன் இருக்கும் ஆனா அந்த தாமரை பூ பக்கத்துல உட்காந்து தவளைக்கு அந்த தேன் அருமை தெரியாது எங்கேயோ இருக்கிற வண்டு வந்து வந்து அந்த தேனை குடிச்சிட்டு போகும் அப்போ பக்கத்துல இருக்கிற தவளைக்கு அந்த அருமை தெரிகிறது இல்லை அது மாதிரி பகவானுடைய சான்நிதத்தில இருந்தா மட்டும் பத்தாது அவன் திருவடிகளை சென்று சேரக்கூடிய சரணாகதி புத்தி வேணும் அது சில சமயத்துல நாம் எதிர்பாராத சிலரிடம் இருக்கும் இருக்கும் என்று யாரிடம் எதிர்பார்க்கிறோமோ அவங்க இல்லாம கூட போயிடும் இந்த கும்பகோணம் டு காரைக்கால் போகிற வழியில் கோனேரி ராஜபுரம்னு ஊர் இருக்குது அந்த சில பேர் கேள்விப்பட்டிருப்பேங்க அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு கதை ஒன்று உண்டு என்ன அப்படின்னா சோழ ராஜா ஒரு சிற்பிக்கு போதிய பணம் கொடுத்து நடராஜருடைய விக்கிரகம் ஒன்று ஆறு அடி எல்லாடி மாதிரி ஒன்று பஞ்சலோகத்தில் செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க இந்த சிற்பியும் செய்தான் டெய்லி பாடுபாட்டு செய்தான் ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த நகாஸ் வேலைன்னு சொல்லுவாங்க அதாவது ரஃபாக அந்த ஃபார்ம் முடித்த பிறகு நுட்பமான வேலைப்பாடுகளை செய்யற போது இவன் எதிர்பார்த்த மாதிரி வரலை ராஜா டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் என்னப்பா நடராஜர் உருவாக்குற வேலை எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அது நடந்துகிட்டு இருக்கு மகாராஜா நடந்துகிட்டு இருக்கு மகாராஜானே சொன்னான் கடைசியில் ஒரு ஸ்டேஜில் இந்த விக்கிரகம் இவனுக்கு திருப்தியாகவும் வரலை அப்படின்ன உடனே என்ன சொல்லிட்டான் மகாராஜா நான் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அதனால் இதுக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு இந்த மகாராஜாவுக்கு என்ன தொழில் போச்சுன்னா இவன் நான் கொடுத்த பணத்தை பிறகு சாப்பிட்டு விட்டு வேலையை ஒழுங்காக பார்க்கல அதனால பொய் சொல்கிறான் அவன் இப்படின்னு சொல்லி கோவம் வந்துடுச்சவன் அதனால் நான் என்ன பண்ணேன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே நடராஜர் விக்கிரகத்தின் முடிச்சு நீ கொடுக்கலைனா அவன் தலை உனக்கு இல்லேட்டு சிறை சேதம் பெரும்பாலும் கலைஞர்களுக்கு இந்த மதுபான மருந்தும் பழக்கம் இருக்கும் கொஞ்சம் ஒலியில் ஈடுபாடான சில வினோத பழக்கங்கள்லாம் இருக்கும் அதுக்கு இவன் அடிமையாகிட்டானு சொல்லி இந்த ராஜா அனவசியமாக சந்தேகப்பட்டான் உடனே இவன் ரொம்ப கோபமாக சிரிப்பி வந்து இந்த ராஜாவுக்கு இதை கூட புரிஞ்சிக்க தெரியலையே அப்படின்னு தன்னுடைய உலைக்கூடத்துக்கு திரும்பி வந்து அந்த ஒரிஜினல் நடராஜாவை நோக்கி கூப்பிட்டுட்டுருக்கிறான் அப்பா நடராஜா உன்னை செய்கிறதுக்கு இனிமேல் சிரிப்பு கிடையாது இந்த ஊர் பக்கம் ஏன்னா நாளைக்கு என் தலையை கட்டிட போகிறாங்களாம் நீ வேறு நாள் பார்த்துக்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு வயசான கழிவு அந்த பக்கம் வந்தார் வந்து ஐயா வெகு நடந்து வந்தேன் ரொம்ப தாகமாக இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு இந்த ஆள் சிரிப்பி ரொம்பவும் வெறுத்து போய் மூட் அவுட் ஆகிருக்கிறான் அதனால் இவன் தண்ணி கேட்டபோது இவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு தோணாமல் கோபம் வந்துருச்சு அங்கே உருகின பஞ்சலோக குழம்பு இருக்குது இல்லையா விக்கிரகம் செய்கிற குழம்பு இது எடுக்கு எடுத்து குடி இதுதான் தாகத்தை போகும் அப்படின்ட்டு உடனே அந்த கிழமை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு அதை அப்படியே கையில் மாறி மடக்கு மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டான் இவங்க பார்த்தா ஒன்றுமே ஓடலை நாம் ஏற்கனவே ராஜா போட்ட சட்டத்தில் குழப்பமாகிருக்கிறோம் இங்க யாரோ ஒரு கிழமை வந்தா அவன் பாட்டுக்கு உருகின பஞ்சலோகிறது மடக்கு மடக்குன்னு குடிக்கிறான் அவன் கையும் வந்த மாதிரி தெரியல தொண்டையும் வந்த மாதிரி தெரியல அப்படின்னு அப்படி முடிச்சு பார்க்கறான் அந்த ஆள் கிழமை என்ன பண்ணிட்டா அங்க உருகி இருந்த அவ்வளவு பஞ்சலோகளுமே உங்களுக்கு குடிச்சிட்டு மிக்க நன்றியா என் தாகம் தீர்ந்ததுன்னா இவன் அப்படியே பயிற்சியம் முடிக்கிற மாதிரி ஆயிட்டான் அப்ப என்ன நடந்தது அப்படின்னா அந்த கிழமை அப்படியே நடராஜர் விக்கிரகமாக மாறினான் இவன் குடித்த பஞ்சலோக குழம்பு போகிறான் என்னாச்சு விக்கிரகமாக மாறி விட்டுறது அங்கே கிழவன் இல்லை இவன் என்ன மாதிரி விக்கிரகம் செய்யணும்னு நினச்சானோ அதே மாதிரி விக்கிரகம் கணக்கா ஏழடிக்கு குஞ்சித பாதம் குஞ்சித பாதம்னா தெரியுமா பாதத்தை தூக்கி ஆடுறான்ல அவனுக்கு தான் குஞ்சித பாதம்னு பேர் நான் மூணு ஜனங்களுக்கு பல வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியுமாட்டேன் குஞ்சித குஞ்சுதான் இருந்தாலும் வளைந்தான்னு அர்த்தம் பாதத்தை தூக்கி ஆடி இருந்தாலும் குஞ்சித பாதம் அப்போது பெருமானாக ஆட்சி அளித்து இந்த நகாஸ் வேலையெல்லாம் பார்த்தா ஏவன்னா இருக்கு அப்போதான் அந்த சிற்பி புரிஞ்சுக்கிட்டான் சாக்சாத் சிவபெருமானே வந்துட்டார் நான் சாக போகிறேன் இனிமேல் அவன் உருவத்தை செய்யறதுக்கு வேற ஆளோ பாரு நம்ம சொன்னோமா இல்லையா இதுக்கு அவனே வந்து இந்த பஞ்சலோக குழம்பை குடிச்சு தான் சிற்பமாக மாறிவிட்டான் என்று சொல்லி இந்த ஆனந்த அதிர்ச்சி தாங்காமல் வேகமாக ஓடி போய் மகாராஜா மகாராஜா நம்ம ரெண்டு பேர் மேலேயே சிவபெருமான் ரொம்ப அனுகிரகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நடந்த சொன்னான் இந்த ராஜாவுக்கு ஏற்கனவே இவன் மேலே எக்கச்சக்கமாக சந்தேகம் இப்ப ரொம்ப ஒளிச்சு வச்சிருந்த ஒரு மாசம் நம்ம தண்ணி காட்டுறோம் அப்படின்னுட்டு அப்படிங்களா சிவபெருமானே நேரில் வந்தாங்களா உங்களுக்கு நாங்க இவ்வளவு காலமா விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்கிறோம் எங்க கிட்ட கனவு கூட வரமாட்டேங்களா ஒரு நாள் பாப்போம் அந்த சிவபெருமான நேரம் கிளம்பி வந்தான் வந்து இது வந்து முழுக்க முழுக்க அந்த உருகின பஞ்சலோக குழம்பு குடிச்சதுனால உருவான விக்கிரகங்கிறியா அப்படின்னு இடுப்பு இருக்கிற கத்தி எடுத்து பாதத்தில் ஒரு குத்தினான் நடராஜருடைய பாதத்தில் ஒரு குத்து குத்தினான் இது செய்யப்பட்ட விக்கிரகமா அல்லது இப்படி தெய்வீகமாக உருவாகுன விக்கிரமானு பார்க்கக்கூடாது குத்தினா அது அப்படியே மனுஷன் உடம்புல ஏத்தின மாதிரி சரக்குன்னு உள்ளே போயிடுச்சு அந்த கத்தி அது பாய்ச்சப்பட்ட இடத்துலேருந்து குப்பு குப்பு குப்புக்குன்னு ரத்தம் ஊத்துது ஆறாம் ஊத்து அப்போதான் இந்த ராஜாவுக்கு ஆஹா நம்ம யாரோடைய விவரங்களாம் விளையாட்ற மாடான்னு சொல்லி அறிவு ஏற்பட்டு சிர்பி விழுந்து வணங்கி அந்த விக்கிரகத்தின் காலில் விழுந்து வணங்கி அந்த கத்தி விடுத்தா வரமாட்டேங்குது என்ன பண்ணிக்கணும் அபசாரம் அபசாரம்னு சொல்லி அதுக்கப்புறம் கத்தி எடுத்தால் அப்புறம் ரணம் ஆரிச்சு அப்புறம் அந்த விக்கிரகத்தையே அங்கே வச்சு அதை பண்ணாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் கோனரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் விக்கிரகம் இப்படி உருவானதுன்னு சொல்லுவான் இப்போ இது எதுக்காக நடந்தது ஏன் நடந்தது அப்படின்னா அந்த ராஜாவை ஆட்கொள்ள வேண்டும் என்று சிவன் தீர்மானித்தான் அவன் பூர்வ ஜென்மங்கள் பண்ண பூஜை பலனாக அவனுக்கு ஒரு ஞானம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா தானே நடக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் தொண்டரடி ஆட்கொள்ளணும்னு பெருமாள் நினைச்ச ரெங்கநாத பெருமாள் ஏன் நேரடியும் ஆட்கொள்ள வேண்டிதானே அதுக்கு என்னென்ன நாடகம் ஆடினார் தேவதேவி என்ற ஒரு கணிகை அனுப்பி அவளுடைய மோகத்தில் இவர் மயங்கும்படி பண்ணி இவர் பெருமாளையே அடியோட மறந்து கடைசியில் வந்து இவர் சீரழிஞ்சு வெளியில் திண்ணையில் படுத்து கிடந்து இந்த தேவதேவி கதவை திறக்க மாட்டாரி ஏகி கிடக்கிற போது பெருமாளே மனுஷ ரூபத்தில் வந்து கோவில் பொன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் இவர் கொடுத்தார் வெப்பரநாராயணர் கொடுத்தார் தொந்தரடி பொடி ஆழ்வார் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பொய்ய சொல்லி அவர் அந்த பொன்வட்டிலுக்காக அவரை ஒரு நாள் அதுக்கப்புறம் அரண்மனை சேவகர்கள் இந்த பொன்வெட்டில் காணவில்லை திருடு போய்விட்டது என்று தேடிப்பிடித்து தேவதேவீடு பெருப்பதை கண்டுபிடித்து இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு இவரை உயிரை வாங்குறதுக்கு தீர்மானிச்சுனா ராஜா அந்த நேரத்தில் ராஜாவுடைய கனவுலே பெருமாள் தோன்றி திருடினது நான் தான் கொடுத்தது தான் அவன் மகான் ஓட்டுடுவேன் இந்த தொண்டரடி ஆழ்வாரை ஆட்கொள்வதற்கு இப்படி ஒரு சம்பவம் வேணும் அப்போதான் அது வந்து பின்னாலே சரித்திரமாக இடம்பெறும் என்பதற்காக சில லேலைகளை அவன் செய்கிறான் இப்படி ஒரு சம்பவத்தினாலே அது வரும் இதுக்கு பேர் தான் பிரபோதம்ங்கிறது ஞானம் ஞானத்தின் மலர்ச்சி நம்ம நம்ம வாழ்க்கையிலேயே கூட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருந்திருப்போம் முன்னே அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு காரணமாக ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும் அதிலிருந்து அதை விட்டுடுறது நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம் எல்லாரையும் கேட்டாலும் மகாத்மா காந்தி சத்திய ஹரிச்சந்திரன் நடக்கத்தை பார்த்தாராம் அன்னையிலேருந்து பொய் சொல்றதை விட்டாராம் ஒரு நாள் ராத்திரி இல்லை ஆடு வயித்துக்குள்ள இருந்து மேன் கத்திர மாதிரி கனவு கண்டு எந்திரிச்சு உக்காந்தாராம் அண்ணிலிருந்து மட்டன் சாப்பிடறத விட்டாராம் இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு ஒரு சம்பவம் நிகழ்ந்து தான் அதுக்கப்புறம் ஞானம் உருவாகிறது இல்லையா ஆழ்வார்கள் விஷயத்துல அப்படித்தான் இவர் திருமணி செய்ய ஆழ்வார் பல மதங்களுக்கு மாறி மாறி போய்கிட்டு இருந்தார் சைவத்துல கொஞ்ச நாள் இருந்தார் சாஸ்திரத்துல கொஞ்ச நாள் இருந்தார் பௌத்தத்துல இருந்தாரு சமணத்துல இருந்தார் ஒவ்வொரு மதத்திலையும் நூறு இருநூறு வருஷம் யோக மகிமையினால இருந்தார் கடைசியில் பேயாழ்வார் அவரை சந்தித்து இவர் திருத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணால் ஒரு துளசி செடியே இலை பூமிக்குள்ளே இருக்கும்படி அடி வேர் மேலே இருக்கும்படி வச்சு தண்ணி ஊற்றுனாராம் ஒரு எதிரில் அவர் கேட்டாராம் ஐயோ உனக்கு என்ன சித்தம் கலக்கி போச்சா செடிக்கு இப்படியா தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்னு அப்போ திருப்பி கேட்டாராம் அவர் எதுவும் உண்மையான சத்தியமோ அதை விட்டுட்டு ஊர் பூரா அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க சமணம் சாத்தம் பௌத்தம்னு அதில் ஞானம் வரலாம்னா இதில் செடி வளர்கலாமாப்பா அப்படின்னாராம் அதுதான் அவருக்கு புத்தி வந்தது காலில் விழுந்த திருமணசி ஆழ்வாருக்கு பேயாழ்வார் தான் குரு அவர் வேதங்களையும் வைணவத்தையும் எடுத்து சொல்லி அன்று முதல் அவர் திருந்தினார் என்று நாம படிக்கிறோம் ஒரு சம்பவம் இல்லாம வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் வர்றதில்லை எல்லாருக்குமே அந்த பிரபோதம் அந்த மலர்ச்சி சூரிய உதயத்தினாலே மக்களுக்கு ஏற்படுகிறது இங்க கவிஞர் என்ன சொல்றார் ஒவ்வொரு நாளும் நாம திரும்பி மகானாவதற்கு உத்தமனாவதற்குரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது எப்போ சூரிய உதயத்தின் போது அதை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் ஆனால் அதை நாம் ஒழுங்காக பயன்படுத்திக்காம அந்த நேரத்திலே நம்ம தகாத செயல்களில் ஈடுபடுறதுனால ஞானம் நமக்கு வளர்ச்சி பெறுவதில்லை அதனாலே சூரியனை சாக்ஷாத் பகவான் என்று அறியுங்கள் அவன் உதயமானது நமக்கு ஞானத்துக்கு மட்டுமில்லை எல்லாத்துக்கும் ஏற்றது என்கிற கருத்தை சொல்ற பிராக் பாதோ உபாந்த பாஜாம் ஜனயத்தீ பரம் பங்கஜானாம் பிரபோதம் அப்ப வெறுமனே பங்கஜம் என்ற தாமரைகளை மட்டும் அதை மலர்பிக்கவில்லை பிரபோதம் ஞானத்தையும் கொடுக்கிறது தன் திருவடி பாரத்துக்கு வந்தவர்களுக்கு அடுத்தவரை கர்த்தா நிச்ரேயசானி நது கலூய கேவலம் வாசராணாம் வாசரம் அப்படின்னா பகல் அப்படின்னு அர்த்தம் இந்த வெங்கடேச சுப்பிரபாதத்துல வாசர சுத்தி ஆரத் அப்படின்னு வரும் வியாழ பகவான் பெருமாளே சுப்பிரபாதம் படிக்கிற மாதிரி வரும் கேவலம் வாசரானாம் நாளை பகலை உற்பத்தி பண்றது மட்டும் அவனுடைய வேலை இல்லை பகலையும் உருவாக்குகிறான் இது தவிர என்ன செய்கிறான் ேயசான அப்படின்னா மோக்ஷம் வேண்டும் என்று கேட்கிற பக்தர்களுக்கு அதாவது ஸ்ரேயஸ் உலகியல் முன்னேற்றத்துக்கு ஆசைப்பட்டேயு நிஸ்ரேயஸ் என்றால் மோக் இந்த உலகியலுக்கு அப்பாற்பட்ட மோட்சம் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கும் மோக்ஷத்தை கர்த்தாவாக இருக்கிறான் செய்திப்பவனாக கொடுப்பவனாக இருக்கிறான் கர்த்தா நிஸ்ரேயசானாம் அப்பி நது கலுயகேவலம் வாசரானாம் நாள்களை உற்பத்தி பண்றவன் மட்டுமில்லை ஞானிகளுக்கு மோட்சார்த்திகளுக்கு மோட்சத்தையும் தருகிறான் அப்படிங்கிறான் இந்த மோட்சத்தின் அருமை என்ன அப்படிங்கிறத யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் எல்லா விதமான வாழ்க்கையையும் வாழ்ந்து பார்த்தவர்களுக்கு தான் மோட்சம்னா என்ன அதனுடைய அருமை என்ன அப்படின்னு தெரியும் குருமகாராஜன் ஒரு தரம் தான் அவன் பேராலாம் குருக்ஷேத்திரம் என்று ஒரு யுத்தமைதானமே உருவானது குருவனுடைய பேரர்கள் கௌரவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் துரியோதனுக்கு கௌரவர்கள் பேர் வந்த காரணமே குருவனுடைய பேரனுங்கிறதான் அந்த அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபானண்டவர்களும் கௌரவர்கள் தான் குரு மகாராஜனுடைய பேரர்கள் இந்த குருவர்களான என்ன பண்ணினானா இன்னைக்கு இந்த குருஷேத்திரம்னு சொல்றேன் யுத்த மைதானம் அந்த யுத்த தன்னுடைய தங்க தேரிலிருந்து தங்கத்தை எடுத்து ஒரு தங்க கலப்பை செய்தான் சிவபெருமான்கிட்ட அவருடைய காளி வாகனத்தை கடனா கேட்டான் யம தர்மராஜா வாகனத்தை கடனா கேட்டான் இது கலப்பையில் உழுதான உழுகிறையா ஒண்ணு எருமையா இருக்கணும் ரெண்டும் காளையா இருக்கணும் மேலடுத்து காலையும் மேலடுத்து எருமையெல்லாம் வாங்கி தங்கத்துல கலப்பை செஞ்சு உழுகிறியா என்ன செய்தின்னு கேட்டேன் அதுக்கு குரு மகாராஜா என்ன சொன்னானா இந்த நிலத்திலே நான் உழுகிற இந்த நிலத்திலே தவம் சத்தியம் பொறுமை தையை தூய்மை யோகம் முதலியை விளைய போகின்றன அதை விளைய வைக்கக்கூடிய விதை என்கிட்ட இருக்கு அப்படின்னா எப்படி கரும்பு நெல் இல்ல என்ன விளையா போகுது தவம் சத்தியம் யோகம் வாய்மை இப்படி நல்ல உத்தமமான குணங்கள் முளைக்க போகுதுன்னா அப்ப இந்திரன் கேட்டா அந்த விதை எங்கையா இருக்கு அப்படியெல்லாம் விவசாயம் பண்ண முடியும்னா அந்த உலகத்துல கெட்டுதான் இருக்காதே அந்த விதை எங்க கிடைக்கிறது சொல்லு எல்லா இடத்துலயும் விதைச்சு விட்டுருவோம் அப்படின்னா அப்ப அவன் சொன்னா நான் தான் அந்த விதை என்று சொல்லி தன்னையே சிறு சிறு துண்டங்களாக அறிந்து அந்த நிலத்திலே விதைத்தான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு விஷ்ணு பகவான் தோன்றி என்ன இவ்வளவு பெரிய தியாகிய பார்க்க முடியாது உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டான் எனக்கு இந்த உலகியல் வாழ்க்கை எதுவுமே பிடிக்கல எல்லாம் பூர்வ ஜென்மங்கள்ல வாழ்ந்து அனுபவிச்சு பார்த்துட்டேன் இப்பவும் பெரிய ராஜாவா பிறந்திருக்கிறான் எனக்கு இதில் நாட்டம் இல்லை நான் பணின பூஜைகளும் ஜெபித்த மந்திரங்களும் என் சரீரத்திலே இருந்து என்னை தூய்மையாக்கி இருக்கின்றன இந்த சதை துண்டுகள் இந்த இடத்திலே விழுந்து நல்ல விளைவுகள் உண்டாகட்டும் என்று நான் என்னைய விதைக்கிறேன் அப்படின்னா அப்ப விஷ்ணு என்ன சொன்ன உனக்கு ஒரு வரம் தருகிறேன் இந்த இடத்திலே சண்டை நடக்குமானால் கெட்ட வீரனும் சொர்க்கம் அடைவான் நல்ல வீரனும் சொர்க்கம் அடைவான் இங்கே சாகரம எல்லாருக்கும் நற்கதி தாண்டா அது உன்னால்தான் இந்த இடத்துக்கு பேரே குருக்ஷேத்திரம் தான் இருக்கும் அப்படிங்க பகவத்கீதையுடைய முதல் சுலோகம் என்ன உதச்சு பாருங்க தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே பகவத்கீதையின் முதல் சுலோகம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது யாருடைய பேரு இவன் பேரு தான் நீங்க செய்வீங்களா நாம செய்வோமா இந்த மாதிரி நன்மை விளையட்டுங்கிறதுக்காக ரொம்ப வேணாங்க உங்க சுண்டு விரலில் ஒரு பாதி வெட்டி இந்த இடத்துல நீங்க விளைச்சிங்கன்னா இந்த பாண்டிச்சேரிய தூய்மை சொல்லி நான் அனௌன்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க யாராவது சுண்டு வரல பாதி கொடுக்க முன் வருவாங்களா யாரும் வர மாட்டான் அவன் தன்னுடைய முழு சரீரத்தை கொடுத்தான் ஏண்டா அப்படின்னு சொன்ன இந்த அரச போகமும் அரண்மனை வாழ்வும் எனக்கு பிடிக்கவில்லை கசந்து விட்டது நாம எதுக்கெல்லாம் ஆசைப்படுவோமோ அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல தங்கத்துல சிம்மாசனம் அவன் தேர் முழுக்க முழுக்க சாலிட் கோல் செய்தது பாரிபொல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களே ஒரு முல்லைக்கோடி பந்தல் இல்லாம ஆடிச்சான் தன்னுடைய தேரை விட்டு வந்துட்டான் இதுல படகுன்னு அந்த தேர அலுமினிய தேர் இல்லை சுத்த தங்கத்தில் செய்யப்பட்ட தேர் தங்க தேரை முல்லை கொடிக்க கொடுத்துட்டு வந்தோம் அப்படி ஒரு பற்றற்ற மனப்பான் உள்ளவர்களுக்கு மோட்சம் சீக்கிரமாக வரும் அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னு மோட்சம் எப்படா வரும்னா பற்று முதல்ல அவங்களுக்கு கொஞ்சமாவது போகணுமில்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லிக்கிட்டு நான் வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் ஏடு பார்த்தேங்க அந்த ஏட்டில் என் பேர் கரெக்டாக வந்தது என் ராசி ஜாதகம் எல்லாம் சொல்லி நான் பிறந்த ஊரெல்லாம் சொல்லி இவருக்கு இது ஏழாவது பிறப்பு அப்படின்னு சொல்லது என்னங்கதில்ல என்னங்க விசேஷம் அப்படின்னா மனுஷனுக்கு மொத்தம் இருக்கிறதே ஏழு பிறப்பு தானுங்க எனக்கு ஏழாவது பிறப்பு நான் சித்தன நேரம் மோச்சனா அதான் அர்த்தம் வேற ஒன்னு இல்லை அப்படின்னு இந்த ஆரம்பத்தை கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தேன் இவன் பண்ணது பூரா அடாபடி எல்லாம் அநியாய சம்பாத்தியம் கந்துவட்டி வாங்கி ஊரை ஏமாத்தி கலப்படம் பண்ணி எல்லா விதமான அக்கிரமங்களும் பண்ணி பனஞ்சமரிச்சவன் என்னமோ ஏட்டில் சொல்லிருக்குதான் இவனுக்கு ஏழாவது பரப்பான் அவன் அடுத்த ஒரு மோச்சம் போறாங்க இப்படி எல்லாம் மோச்சம் வரும்னு சொன்னா மோச்சத்துல அப்புறம் இடமே இல்லாமல் போயிடும் நம்ம எல்லாருமே அங்கே போய்டுவோம் மோச்சம் மோச்சம் யாருக்கு பேசிக் குவாலிபிகேஷன் என்னடா அப்படின்னா கொஞ்சமாவது பற்றத்தை தன்மை வைராக்கியம் போயிடும் அற்றது பற்ற நீர் உற்றது வீடு அதுதான் சொல்றாரு எனக்கு இறைவனுடைய திருபடி வேண்டும் இந்த உலகம் வேண்டாம் இந்த உலகத்துல நல்லதா கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லணும் ஆனா நம்ம பல பேர் என்ன தெரியுமா சொல்றோம் எனக்கும் உலகம் வெறுத்து போச்சுங்க அப்போ எனக்கு மோசந்தானுங்க அப்படின்னு இவன் ஏன் வெறுத்து போச்சுன்னு சொல்கிறான்டான்னா இவனுக்கு உடம்புல ஏகப்பட்ட வியாதி சர்க்கரை வந்துடுச்சு உப்பு வந்துடுச்சு காப்பி குடிக்க முடியாது ச சோத்துக்கு பதிலாக கம்பங்குள் குடிச்சிட்டு உக்காந்துருக்கிறான் கண்ட இடத்துல கட்டி படுக்கவும் முடியலை உக்காரவும் முடியலை வீட்டுக்கிற கொண்டாடி பண்ண ஒன்றுமே சரியில்லை கொடுத்த கடன் ஒன்றுமே திரும்பி வரல கோர்ட்டில் ஏழு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஏகப்பட்ட துன்பங்கள் வந்துட்டதுனால இவருக்கு ஞானம் வந்துவிட்டதாக பேசுகிறார் என்ன சொல்கிறார் எனக்கும் உலகம் வெறுத்து போச்சுங்க உலகம் வெறுத்துட்டால் மோட்சம் உண்டுனா எனக்கு தான் மோட்சம் முதல்ல அப்படிமா இப்படி இல்லை உனக்கு உடம்பு நோயே இருக்கக்கூடாது உலகத்தில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது காசு வனம் சுக போகம் எல்லாம் இருக்கணும் அந்த நேரத்தில் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா அப்பத்தான் ஏன் உனக்கு மோட்சம் எனக்கு உடம்புல வியாதி இல்ல மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வருது ரொம்ப அழகான பேச்சு தாண்டாத பிள்ளைகள் அஞ்சு ரூட்டு ஓடுது இந்த நேரத்துல எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு மோச்சம் வேணும்னு யாரு சொல்லுவா அவன் தான் ஞானி அப்படின்னு உலகத்தை விட்டுடிப்பதற்கான துன்பங்கள் எதுவும் இல்லாமல் சுபசௌக்கியங்களுக்கு மத்தியிலே இருக்கிற பொது உங்களுக்கு மோட்சம் வேணும்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பத்தற்றத்தன்மை அதுக்கு உதாரணம் மீராபாய் மீராபாய் வந்து அரச குடும்பத்திலே மனம் முடிக்கப்பட்டாள் அந்த ராஜா ராணா வந்து அவளுக்கு தொண்டு செய்ய ரெடியா இருந்தான் ஆனால் அவள் என்ன சொன்னா இந்த அரண்மனை வாழ்வும் அரச போகமும் எனக்கு சுவைக்கவில்லை ராணா என்னை விட்டுவிடு நான் கோவிந்தனுடைய அழைப்புக்கு செவி அவன் திருவடிகளே சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னான் அப்ப உலகில் உள்ள நல்லதுகளை வெறுத்து போகக்கூடிய பக்தி பக்குவங்களுக்கு வந்ததுன்னா அப்பதான் வைராக்கியம் வந்தது அதாவது உலகில் சுகபோகங்களை வெறுத்தவர்கள் அப்படிங்கிற அப்படிப்பட்டவருக்கு நிசிரேயசானாப்பி என்ன செய்யறார் அப்படின்னா அவர்களுக்கும் ஒரு பகல் உண்டு பண்ணுகிறார் பகல் பொழுதுனா என்னன்ன பகவத்கீதைகளோட இடத்துல சொல்றான் ஞானிக்கு எது பகலோ அது அஞ்ஞானிக்கு இரவு அஞ்ஞானிக்கு எது பகலோ அது ஞானிக்கு இரவு அப்படிங்கிற அங்க ராத்திரி பகல்னு டே ட்யூட்டி நைட் டியூட்டின்னு சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா இரவுனா என்ன அர்த்தம் இருட்டு பகல்னா என்ன அர்த்தம் வெளிச்சம் அஜானிக்கு எது வெளிச்சமா இருக்கடானா இந்த உலகில் ஈடுபாடான வாழ்க்கை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது அவனுக்கு ஞான விஷயம்னா ஒரே இருட்டா இருக்கு ஞானம் பேச ஆரம்பிச்சுட்டாலே நவுந்துடுறான் வேறு ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிடுறான் அப்படிப்பட்டவனுக்கு ஞான வாழ்க்கை இருட்டா இருக்கிறது இரவா இருக்கிறது உலக வாழ்க்கை பகலாக இருக்கிறது அதான் கண்ணன் கீதியில சொன்னா ஞானிக்கு எது பகலோ அது அஞ்ஞானிக்கு இரவு அப்படின்னா வாசராணாம் என்றால் பகல் இவன் சாதாரண பகல் மட்டும் உருவாக்குறான்னு நினைக்காதீங்க ஞானிக்கு வேண்டிய பகலையும் தருகிறான் அவன் வந்து இந்த ஆன்மீகத்திலே ஈடுபாடு உள்ளவனாக எப்படா நமக்கு பகவான் மோக்ஷம் தருவான்னு எதிர்பார்க்கிறவனாக இருக்கிறான் அவன் இந்த உலகத்தை விட்டு போறதை பத்தி அவன் கவலைப்படுறதில்லை பராசரப்பட்ட ஒரு நாள் மத்தியானம் உபன்யாசம் அவருக்கு பகல் வேலையில மத்தியான சாப்பாட்டுக்கு மேல மோட்சம் கொடுத்தாரு பகவான் ஆனா இது கொடுக்க வந்து காலையே சொல்லிட்டார் இவரு எப்படா மணி மூணு ஆகும் மூணு மணிக்கு தரேன்னு சொன்னாரே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஐயோ மணி பதினொன்னு ஆகுது இன்னும் பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு மணி நேரம்தான் இருக்கு அப்ப நம்ம அம்பேல் தான் அப்படின்னு சொல்லி அவன் பக்க பக்கம் உட்கார்ந்துருப்பான் ஆனா இவர் வந்து எப்படா மோட்சம் வருங்கென்று ஆவலா எதிர்பார்த்தார் முகமே ரொம்ப உற்சாகமா கலையா இருந்தது ஏன்னா உள்ளத்திலே பற்று இல்லை விட்டார் எதுலயும் அவருக்கு நாட்டம் இல்லை அதனால அவருக்கு பகல் என்ன அந்த அமானவன் என்ற அர்ச்சி அந்த தெய்வம் கூடியிட்டு போற அர்ச்சனாதிக மார்க்கத்தின் வழியே மோட்சம் போறது தான் அவன் அதனால தான் வந்து ஈதர் இன்னொரு ஸ்லோகம் சொன்னா உத்திராயணத்துல சாகணம் பகலில் சாகணும் அந்த ஆத்மா நல்கறி அடையவே இல்லை தட்சிணாயணத்தில் செத்து இரவில் அந்த ஆத்மா நல்கறி அடைகிறது கஷ்டம் பகல் பொழுதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் உண்டு இரவு பொழுதுக்கும் அஞ்ஞானத்துக்கும் சம்பந்தம் உண்டு அதனால பகவான் என்ன பண்ணால் ராத்திரி நேரத்தில் இந்த பயலை தூங்க விடாமல் முழிக்க விட்டால் ஆயிரத்தெட்டு கெடுதல் பண்ணுவாண்டான்னு சொல்லி தான் ராத்திரி ஆனவனே நமக்கு தூக்கம் வரும்படி பண்ணிடறான் பகலில் சுறுசுறுப்பையும் இரவுல உறக்கத்தையும் ஏன் கொடுக்குறான்டான்னா இரவு என்பது அசுர சக்திகளின் வேலை ராட்சஸர்களுக்கு உரிய நேரம் அந்த நேரத்தில் மனுஷனுக்கு சுறுசுறுப்பை கொடுத்தா அவன் பிரெயின் பூரா லெஃப்டில் ஒர்க் பண்ணிடும் ராத்திரி பத்து பதினொன்று ஆச்சுன்னா அப்படியே தூக்கம் கொண்டு தள்ளாடுது அப்படிங்கிற மாதிரி வச்சாதான் ராட்சசர்கள் அரக்கர்கள் பதுங்குகிற வேலையிலே தேவர்கள் விழித்திருக்கிற பொழுது இவ்வளவு வருத்தம் கொடுக்குறாரு கர்த்தா நிஸ்ரேயாமி நதுக்கலு கேவலம் வாசராணாம் இந்த பத்தற்ற தன்மைங்கிறது நமக்கு முழுக்க நூறு பர்சென்ட் வாராண்டி கூட ஓரளவாவது இப்ப நியாயமான வாழ்க்கை நம்ம வாழணும் நியாயமா கிடைக்கிற லாபம் போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்தாலே அந்த வயராகுமே நமக்கு ரொம்ப உதவுங்க இப்ப இந்தோனேஷியாவிலிருந்து ஒரு ஃபாரினர் வந்த சமீபத்தில் வந்து நகை கடையில ஏதோ நகை வாங்கினாரா அப்ப வந்து இந்த நகை செய்கிற போது ஒரு சேதாரம் செய்ய சொல்லுவாங்க சேதாரம்னா அந்த நகை செய்கிற போது அவங்க வெட்டி எறிகிறாங்க தங்கம் தங்கத்தூழு அதுதான் சேதாரங்கிறது இவர் என்ன சொன்னார் நான் கொடுத்த நகையை நீங்கள் ஆர்டர் பண்ணபடி செஞ்சு கொடுத்துட்டீங்க சேதார தங்கம் எங்கேன்னு கேட்டேன் சேதார தங்கம் நாங்கள் கொடுக்க மாட்டோங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் சேதார தங்கத்தை திருப்பி கொடுத்துருவாங்க அந்த தங்கம் வேணான்னு சொன்னால் அதுக்குரிய தொகையை தெளிச்சுக்குவாங்க அதனால் நீங்கள் சேதாரத்தங்கத்தை கொடுங்க அப்படின்னு இந்தியாவில் நீங்கள் இமயமலை தொடங்கி கன்னியாகுமரிக்காரர் எங்கே போனாலும் சேதாரத்தங்கம் கொடுக்குற பழக்கம் இல்லை அப்படின்னா அவன் சொன்னால் இந்த உலகத்தில் இந்தியா தவிர எல்லா நாட்டிலேயும் கொடுத்துட்றான் இந்தியாவில் தான் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் பத்திரிகைகளுக்குலாம் பேட்டி கொடுத்துட்றாங்க ஏய் சேதாரம்னு சொல்லிட்டீங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை ஏன்ட்டு கொடுக்க வேண்டியதானே இது தவிர செய்்குற வேறு போட்டு காசை கழிக்கிறீங்க அப்படின்னு புலம்போ புலம்போன்னு புலும்பி கோர்ட்டுக்கு போகலாமா லாயரை கேட்டா கோர்ட்டில் அப்படி சட்டமே இல்லையா ஏன்னா இந்தியாவில் உள்ள எல்லா நகைக்கடையிலையுமே சேதாரத்தங்களை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ன உடனே அவன் வந்து அகில உலக பத்திரிகைகளுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்குறான் தங்கம் அதிகமா இருக்கிற நாடு தெரியுமா உலகத்துல இந்தியா தான் ஏன்னா இந்தியாவில்தான் கணக்கில் வராத தங்கம் ரொம்ப இருக்கு மற்ற நாடுகளில் கணக்குல வர தங்கம் நிறைய இருக்கு இந்தியாவில் புளிப்பானைக்கு உள்ள நெக்லஸ் இருக்கும் வளையல் இருக்கும் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது அரசாங்கத்தில் கணக்கு எடுக்கவே முடியாது அப்படித்தங்க ஏராளமா இருக்குது அதனால என்ன சொல்றாங்க உலகத்திலேயே அதிகமான கோல்டு ஸ்டாக் இந்தியாவில தானே இருக்கு அந்த நாட்டில சேதாரத்தங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுவேன் சொல்லி அவன் அகில உலக பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கலான் சமீப போன மாதிரி நடந்தது இப்போ அவன் என்ன சொல்றான் வணிகத்திலே நேர்மை நீங்க வியாபாரத்தினாங்க நஷ்டப்பட சொல்லலையா அஞ்சு ரூபாய்க்கு வாங்குற சாமான் பத்து ரூபாய்க்கு விற்றாதான் லாபம் இருக்கும் அதான் வியாபாரம் நீங்க நாலு ரூபாய்க்கு விற்க சொல்லல ஆனா ஒரு பத்து ரூபாயும் நிர்வகத்துக்கீங்க அதுக்கு மேல அதிகமான லாபத்துக்கு ஆசைப்படும் போது நேர்மை இல்லை சோ இந்த வைராக்கியம் என்ற பற்றாட்டை தன்மை உலகில் மனுஷனுக்கும் ஓரளவு உதவி செய்யுது இது போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துட்டா அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் அவன் தப்பிச்சுக்கிறான் நான் முன்ன குடியிருந்த ஒரு வீட்டுல அந்த ஹவுஸ் ஓடர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு எலக்ட்ரிகனை கூட்டிட்டு வந்து அந்த மீட்டரை பின்பக்கமா ஓட வைப்பாரு ஓட வச்சு ஓடுன கரண்ட் எல்லாம் மாதிரி காட்டுறது ஒரு நூறு யூனிட் ஓடி இருந்தா ரீடிங் எடுக்க வர்றது இன்னைக்கு ஓட்டி அறுபது யூனிட் இல்லைன்னு ஆயிடும் இப்படியே பண்ணி பண்ணி அந்த கடைசியில் எவ்வளவு மிச்சம் பிடிக்க போறான் தான் சொல்றீங்க ரூபா பதினஞ்சு ரூபா தான் டிஃபரன்ஸ் வரும் அதுக்கு ஆசைப்பட்டுட்டு அந்த ஆள் அது ரகசியமா பண்ணியிருந்தேன் ஆனா அதுக்கு ஏதாப்பட அவர் எவ்வளவு அந்த மாதிரி மிச்சம் பண்ணினார போல பத்து மொடங்கு அவர் மகளுக்கும் மகனுக்கும் டாக்டர் போய் ஆடுவாரு மாதா மாதம் வியாதிதான் வந்தது அப்போ இதெல்லாம் வந்து என்ன அளவுக்கு மிஞ்சின ஒரு பற்று மித மிஞ்சின ஒரு பற்று நாளே அது செய்யக்கூடிய காரியம் அப்போ நிஸ்ரேயசானி நது கலு யாக கேவலம் வாசராணம் கேவலம்னா மட்டும் அர்த்தம் மட்டும் மட்டும் நர்த்தம் இல்ல ஒன்லின்னு இங்கிலீஷ் சொல்றோம்ல லேடிஸ் ஒன்லி ஜென்ஸ் ஒன்லி அப்படின்னா புருஷா அப்படின்னு சொல்லிடு அந்த மாதிரி நாளை மட்டும் உருவாக்கல ஞானிகளுக்கு மோட்சத்தையும் உருவாக்குகிறான் அது மூணாவது வரி அடுத்த வரி பாருங்க ரெண்டும் சேரும் போது வரும் அவ்யாத்னா காக்கட்டும் சி அவ் என்றால் காக்கட்டும்னு அர்த்தம் அதாவது இந்த மயூர கவி இருக்கிறாரே அவர் வந்து வாழ்த்துறார் சூரிய பகவான் உங்களை காக்கட்டும் ஏன்னா எனக்கு சூரிய பகவானுடைய அருள் இருக்கு அப்படிங்கிறார் நல்லவங்க எப்பவுமே தான் நல்லா இருந்தா பத்தாது மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த புத்தியில சொல்றார் ராதா கும்பான்னு ஒருத்தர் இருந்தார் கும்பா அப்படின்னா கும்பான் குயவர்னு அர்த்தம் மண்பான செய்கிறவர் அர்த்தம் இந்த ராகா கும்பா பண்டறிநாதருடைய பக்தர் தினமும் பானைகளை செய்து அதை சூழல வச்சு வேக வச்சு விற்று அந்த காசை வச்சு சாப்பிடுவார் ஒரு முறை அவர் வந்து பானை பெரிய பானை செஞ்சு சூழலை வச்சு சுடுறபோது அந்த பெரிய பானைக்குள்ள இவருக்கு தெரியாமல் பூனை ஒன்று குட்டி போட்டுருக்குது இப்போ முத்துமாரியம்மன் கோவிலில் ஒரு பத்து நாடு நிகழ்ச்சி வச்சபோது நம்ம மைக் செட்டு வைக்கிற டப்பாக்குள்ள ஒரு பூனை நாள் குட்டி போட்டு போயிடுச்சு அப்புறம் எல்லாருக்கும் சொன்னேன் அப்போ ஆம்பி வயிற வைக்க போது பார்த்து வைக்கீங்க அது இவ்வளோ நிலம இருக்குது அப்படின்னு நசிங்கி செத்து போயிடும் அப்படி சார் இந்த ரப்பா விட்டுருக்காங்க அப்புறம் கடைசியில் முதல்ல நாலு ஊடி இருந்துச்சு மறுநாள் மூணு இருந்துச்சு அப்புறம் ரெண்டு இருந்துச்சு அப்புறம் ஒன்று இருந்துச்சு அப்போ உண்மையெல்லாம் போயிடுச்சு தாய் திண்டுச்சா இல்லை வேற பேர் தின்னுச்சான்னு தெரியல அந்த மாதிரி இதை பானைக்குள்ளே பூனை குட்டி போட்டுருந்து இது அந்த குட்டி போட்டு தெரியாமல் சூழலை வச்சு பற்ற வச்சுட்டார் வேறு எரிய போது அந்த பூனை மீ மீன் கத்திரத்தை பார்த்த உடனே அப்போ தான் அவருக்கு புத்தியில் நமக்கு தெரியாமல் அந்த பானையில் குட்டி போட்டிருக்கு போட்டுருக்குறான் உடனே வீட்டுல பூஜைல போய் பண்ட்ரைநாத பெருமாள் முன்னால போய் நெடுஞ்சாங்க விழுந்து விட்டதா பண்றேனாதான் இந்த பூனைக்குட்டிகள் சாக கூடாது நான் இப்ப தண்ணியை ஊத்தி இந்த சூழலைய பிரிச்சு பானை எடுக்கிறதுக்குள்ள செத்து போயிடும் அதனால நீ உன்னுடைய மையமையினாலே இந்த பூனைக்குட்டிகள் சாகாம இருக்க முடியும் பண்ணினா நான் இந்த தொழிலையே விட்டுடுறேன் நேத்திக்கிறேன் இந்த தொழிலையே விட்டுடுறேன் வேற தொழில் பாக்குறேன் இதை மட்டும் செய்ய நீ எனக்கு அப்படின்னு ரொம்ப அழுத மன்றாடின ஒரு மனைவி போய் தண்ணியை ஊத்தி அந்த சூழலையெல்லாம் பிரிச்சு பார்த்தா வானம் முழுக்க வந்து போய் இருக்குது ஆனால் பூனைக்கூட்டிக்கு ஒன்றுமே ஆகலை அந்த குட்டிகள் தாயோடு சேர்ந்து மகிழ்ந்தன அதுக்கப்புறம் இவர் விறகு விட்டுற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு வேணாப்பா இதில் பூனைக்குட்டிலாம் சாகுதுன்னு சொல்லிட்டு விறகு விட்ட ஆரம்பிச்சிட்டாராம் அதுலையும் வந்து காஞ்ச மரமாக தான் விட்டுவாரான் அப்படி இருக்கிற போது நாமதேவர்னு உத்தரந்தார் அவர் சமகாலத்தவர் இந்த நாம மகளுக்கும் இந்த ராதாகும்பாவுடைய மகளுக்கும் ஆத்தங்கரையில் சண்டை வருமா ஏன்னா அப்படின்னா அந்தம்மா துவைக்கிற போது இந்தம்மா மேலே தண்ணி தெரிக்கிற மாதிரி துவைக்குமா அவையே பார்த்து துவேடி சொன்னா ரொம்ப தான் பீத்திக்காத அப்படி என்னன்னா ராகா கும்பாவும் பெருமாளுடைய பக்தர் என்ற மகான் நாமதேவரும் பெருமாளுடைய பக்தர் என்ற மகான் ரெண்டு பேருமே மகான்களுடைய மகள்கள் இவங்களுக்கு என்னடா போட்டினா உங்க பெரிய மகானா எங்க பெரிய மகானா அப்படின்னு அடிக்கடி சண்டை வருமா அப்போ இந்த நாம தேவருடைய சொல்லுமா உங்க வந்து எனக்கு பற்றற்றவன் சொல்லிக்கிறாரே தவிர பூனையுடைய உயிரை காப்பாற்றுன்னு சொல்லி பெருமாள்கிட்ட கேட்டார் அதுவே பற்று தான் அவரை நிஷ்காமிய மகான்னு சொல்ல முடியாது அப்படின்னும் இவர் இந்த பொண்ணு திருப்பிக்கிட்டு உங்கள் நாமதேவர் கதை தெரியாதா அவர் அகம்பாவம் பிடிச்சி போய் கோராகும்பாங்கிற ஒரு கோயவன் வீட்டுல தான் அவருக்கு ஞானம் வந்தது அப்படின்னு திருப்பிச்சு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க உடனே இந்த சண்டையை தீக்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணார் இந்த நாமதேவருடைய மக கால் கொலுசை இந்த ராதாகும்பா மரம் வெட்ட போது மரப்பொந்தலை கொண்டே பெருமாள் இந்தம்மா கொலுசை காணாமல் தேடி அலையுது இவர் வெட்ட போது அந்த பக்கமாக நாமதேவர் அந்த குடும்பமெலாம் வந்து என் பொண்ணு கொலுசை காணான்னு அவர் சொல்கிற போது இவர் மரம் விட்டீங்கன்னா உள்ளே இருக்குது ஐயோ யாரோ கொலுசுங்க வச்சுட்டாங்க கொலுசு வச்சுட்டானு கத்தாரியத்தை தவிர அந்த கொலுசு எடுத்துக்கல இதை நாமதேவர் பார்த்த உடனே பெரிய மகன் என்று நாமதேவருடைய மகள் திருந்தினராக அவர் வரலாறு சொல்லுவோம் இப்போ இந்த கதையை சொல்ல வர்றேன்னா பூனைக்குட்டி மேலே கூட இறக்கம் காட்டக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறவன் தான் சிறந்த வைணவன் செத்தா சாட்டும் அப்படிங்குற ஒரு வார்த்தை வரலை பாருங்க அதான் அவியார் காக்கட்டும் ஏக்க உத்தியம ஒரு செயலாலே இச்சா விகித பகு பிர தன் சங்கல்பத்தினாலே பகு பிருகத் விஸ்வகாரியாக இந்த உலகத்திலே பெரிய உலகத்திலே பகுனா பலவிதமான காரியங்களை விகித அவன் நடக்க செய்கிறான் சூரியன் தான் உதிக்கிறேன் என்ற அந்த ஒரு செயலாலே பல காரியங்கள் நடக்குது அப்படின்னு இப்ப அமெரிக்காவில் புதுசாக இந்த வெஜிடேரியனிசம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அவங்க வந்து சைவ உணவை பிரச்சாரம் பண்ற போது அசைவ உணவுடைய தீமைகளை எடுத்து சொல்றப்போ உடம்புக்கு செய்யற தீமையுடைய ஒரு பக்கம் இருக்க இந்த சுற்றுப்புற சூழலு சொல்லுவாங்க பாருங்க அதாவது மாசுக்கட்டுப்பாடு அதுலேயும் வந்து ஒரு நன்மை இருக்கு அப்படின்னா என்னடா அப்படின்னா ஹேம்பர்க்னு சொல்லி ஒரு டிஃபன் சொல்லுவோம் என்னடானா மேலையும் பிரெட் இருக்கும் கீழேயும் பிரெட் இருக்கும் நடுவில் வந்து பன்றிகளுடைய இறைச்சி வைக்கப்பட்டிருக்கும் இது அங்கே ரொம்ப பாப்புலரானது இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த ஹேம்பருக்கு ஒன்றுக்கு வேண்டிய பந்திரி இறைச்சியை நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு அந்த பந்திரி ஆனது எண்ணூறு கிராம் தானியத்தை சாப்பிட வேண்டியிருக்கு ஐம்பத்தஞ்சு சதுரடி புல்வழி இருக்கிற புல்லை திங்க வேண்டியிருக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு இவ்வளவு உள்ளே போனால் தான் உங்களுக்கு இவ்வளோ இறைச்சி கிடைக்கிது அப்படின்னா இது முழு உடம்பும் ஹேம்பருக்காக மாறுறதுக்கு அது எவ்வளோ சாப்பிடணும் அப்போ எவ்வளவு தானியம் அழியுது எவ்வளவு தண்ணி வீணாகுது எவ்வளவு பயிர் சாகுது அப்போ என்விரான்மெண்டல் டேமேஜ் தானே அது அதெல்லாம் நான்வெஜ் ஃபுட்டை நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை மூலமாக சைவ உணவை பிரச்சாரப்படுத்துகிறாங்களா அந்த மாதிரி என்னடானா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சைனா ரியாக்ஷன் இருக்கு எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் எ ரிய ஒரு தும்மல் தும்னிங்கன்னா இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் கிருமிகள் புறப்படுதா வாயை விட்டு அது எங்கே போய் முடியுதுன்னு சொல்ல முடியாது அப்படின்றது ஏன்னா அவ்வளவு ஆற்றலாக தும்மல் போகிறாங்க சில பேர் போடுற தும்மல்ல அடுக்கு போனாலும் கீழே விழுந்துடும் இந்த பித்தளையில் அண்டா குண்டா அடிக்கி வச்சிருப்பாங்க ஹச்சு தும்மல அவ்வளோதான் டம் டமர் விழுந்துடும் அவ்வளவு வலிமையான ஆளுகளாக அந்த ஊரில் இருந்துருக்கிறாங்க சில வீடுகளில் தொட்டியில் இருக்கிற குழந்தை அப்படி துள்ளும் ஒரு ஆறாங்கல் மேலே துள்ளி கீழே விழும் இந்த தும்மலின் வேகம் அப்போ ஒரு இருநூறு கிலோமீட்டர் கிருமிகள் புறப்படுத்துகிறானான் அது யார் யார் மூக்கில் ஏறுதோ யார் யார் காதல ஏறுதோ எதையும் தலையில் என்ன எழுத்தோம் எவ்ரி ஆக்ஷன் அதுதான் பாருங்காரியம் விஸ்வ காரியம்னா உலகின் செயல்கள் இச்சா விகிதம்னா இது சூரியன் இன்னென்னு நடக்கணும் என்று அவர் நினைச்சிருக்கிற சங்கல்பங்கள் பகுபிரா நிறைய பெரிய விஸ்வ காரியங்கள் நடக்கின்றன அவ்வளவு தூரம் வந்து சைன்கிறார் அரியமா வகை இந்த ஸ்லோகத்திலே சூரியனுக்கு இவர் கொடுக்கிற பெயரு அரியமா அதாவது சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு அதிதேவதையாக அங்க இருக்கிறான் சித்திர மாசம் ஒரு ஒரு சூரியன் ஒரு ஆதித்யன் அப்படி ஒவ்வொரு மாசம் ஒரு ஆதித்யன் அரியமானு ஒரு ஆதித்யனுடைய பெயர் இந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பு இருக்கு இந்த அரியமா என்ற பெயர் எதை குறிக்கிது ஆக்கப்பூர்வமான பல காரியங்கள் உருவாவதற்கு காரணமானவன் அப்படிங்கிறத காட்டுதான் அரியமாகற பேர் அதனால எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த பேரு எந்தெந்த தெய்வம் என்ற ஈதாச்சாரப்படி அவர் எழுதுகிறார் இந்த மத்வாச்சாரியார் எழுதுகிறாரு மத்வாச்சாரியரோட ஒருத்தர் தர்க்கம் பண்ணினார் ஒரு அத்வைத்திய அவர் பேர் திரிவிக்ரம பண்டிதர்னு தர்க்கத்துல மத்வாச்சாரியார் ஜெயிச்சிட்டார் திருவிக்ரம பண்டிதர் தோத்து போனார் உடனே இவருக்கு அவர் சிஷ்யராகி குரு மேலே புகழ்ந்து ஸ்ரீ ஹரிவாயு ஸ்துதின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார் நாற்பத்தோரு ஸ்லோகம் ஹரிவாயு ஸ்துதினு அர்த்தம் என்ன அப்படின்னா மத்வாச்சாரியாரும் ஆஞ்சநேயரும் பீமனும் வாயு பகவானுக்கு பிள்ளைகள் வாயு வம்சமாக பிறந்தவர்கள் இந்த மூவரையும் புகழ்ந்து ஒரு புஸ்தகம் எழுதுகிறார் ஹரிவாயு ஸ்துதி பெருமாள் தான் வாயு பகவானா இருந்து இந்த மூன்று பேரையும் பிறப்பித்திருக்கிறார் ஆஞ்சநேயர் ஒருத்தர் மத்வாச்சாரியர் ஒருத்தர் பீமனும் ஒருத்தர் அப்படி எழுதி அந்த நாற்பத்தோரு சுலோகம் பண்ண அந்த புஸ்தகத்தை குருவுடைய பாதத்தில் சமர்ப்பித்தார் சுவாமி குருதட்சிணியாக இதை சுவீகரிக்கணும்னு அவர் சொன்ன ஏன்பா என்னை பொருந்த ஒரு புஸ்தகம் எழுதி ஏங்கிட்டே குழு நீ ஒரு நல்ல குரு இதெல்லாம் ஏற்கப்படாதப்பா அப்படின்னா சுவாமி இது உங்களுக்காக இல்லை உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சிஷ்ய கொடிகள்லாம் ஜபிக்கிறதுக்காக தயவு பண்ணி இதை அங்கீகரித்து இதை அனுகிரகிக்கணும் அப்படின்னார் அப்போ அவர் என்ன பண்ணார் இந்த புஸ்தகங்கிறது ஒரு செல்வம் மாதிரிப்பா இது காலத்தால் அழியாம இருக்கணும் அப்படின்னா இதன் பின்னும் பாதுகாப்பு வேணுக்கு பாதுகாக்க நரசிம்ம பெருமாளுடைய கை நகங்களை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த கை நகங்கள் முன்னும் பின்னும் இருந்து இதை காக்கட்டும் அப்படின்னு ரெண்டு ஸ்லோகம் எழுதினாரு நரசிம்மருடைய கை நகத்து மேல ரெண்டு ஸ்லோகம் யாருமே செய்யல மத்வாச்சாரியார தவிர நரசிங்க பெருமாளுடைய கை நகத்து மேல இப்படி பாட்டு பாடுறது வேறு யாருமே இல்லை சுதர்சன சதவீதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா சக்கரத் ஆழ்வார் தான் நரசிங்க பெருமாளுடைய கை நகங்களாக இருந்தார்னு சொல்லிருக்கேன் அப்போ சுதர்சன ஆழ்வான் சுதர்சன ஆழ்வானாக இருக்கிறத விட நரசிங்க பெருமாளுடைய கை நகங்களாக இருந்த நிலைமையிலே துதிக்கப்பட்டு அந்த நிலைமையிலே அனுகிரகம் பண்ணினா இந்த புஸ்தகத்துக்கு சரியான பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு ரெண்டு ஸ்லோகம் பாடியிருக்க நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு நாள் அதை நான் நடத்துகிறேன் அந்த ரெண்டு ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா ஏக காலத்தில் சக்கரத்தான்வாருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்குது நரசிங்க பெருமாருடைய அருளும் கிடைக்குது எதிரிகளை கிழிச்சு போட்டுருவான் அவர் பாடினதுனால என்ன அந்த ரெண்டு ஸ்லோகங்களை அந்த புஸ்தகத்துக்கு முன்னும் இன்னும் அவர் சேர்த்தேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்ரீ ஹரிவாயு ஸ்திங்கிற புத்தகத்துக்கு சேதம் இல்லை அழிவு இல்லை மத்வாச்சாரியர்கால என்ன காலம் இவ்வளவு காலமாக இத்தனை நூறு வருஷங்களாக அந்த புத்தகம் பாதுகாக்கப்பட்டிருக்கு எத்தனை புஸ்தகம் கரையை அரைச்சு போகுது எத்தனை புஸ்தகம் வழக்கொழிஞ்சு போகுது எத்தனை புத்தகம் பேரே தெரியாமல் போகுது அப்படியெல்லாம் ஆகாமல் இன்னைக்கு வரைக்கும் அந்த நூல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சாட்சாத் நரசிங்கப்பெருமானுடைய கை நகரத்தையே அவர் வந்து அங்கே அவாகனம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே அரியமா என்ற சூரியனுடைய பெயரை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான விரிவான காரியங்களுக்கு தலைவனாகிய அந்த அரியம்மா என்ற சூரியன் வகா உங்களை அவியாத்து காக்கட்டும் என்கிறார் மலினைகாத்மனோ பாத்தி நங்கோதம் கத்தாண்ன கேவலம் வாசராணம் சோவியுமே விஷ்வாரியோ அரியமா வஹ இன்றைய உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய அம்மார் அவர்களுக்கும் திருமதி அலமேல புருஷோத்தமர்களுக்கும் இடம் அடித்த கோவிலாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு வழக்கம் பால சுதர்சன சதகம் வெள்ளிக்கிழமை ராமாயணத்தினை ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சதரசி ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்கிழமை ஆஹார இறுதி நாள் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சிவகத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நார்